மோமவிதிரோ வம்சிபோ மோ நமோ குருப்பலவரோஸ் ஓப்போ மமா श्रोत्रमथो ோத்திரமோலமிஷம் மாஹம் நமாக்கோ ே அமேயுமா <śmill Culture> மூன்றாவது ஃண்டண்டம் எட்டாவது அய்மே சத்தம் சாத்த அனம் யோ யோசே तमिह दर्शनाय लभते लभते आचये सर्वं அேசியேஜி தந்த அத்தியசியா அனத்தபிதா திணியமேத்தா உரி சரந்த விந்தே एवमे वेमा ம சர்விர அச்சமலோக்கம் நந்தி அனி பிரத்தூ சா आत्मा तस्मा ஹடி தைத்தும் ஹி திருமர்வா விகம் லோக்கமேதி தகரவித்யை தகரவித்யை அறியணும் அதை தேடணும் அறியணும் தியானம் பண்ணணும் தேடணும்னா என்ன அர்த்தம் தஹர வித்யையை ஆசைப்படணும் தஹர வித்யினுடைய அறிய வேண்டும் தஹர வித்தியை வேண்டும் வித்யான்னா உபாசனம் ஆக ஹிரதயா காசம் நான் சொல்லலே... அந்த ஹிருதயகாசத்தில் பிரம்ம ஹிரதயா காசத்தை ஆலம்பனமாக கொண்டு சகுண பிரம்ம தியானம் பண்ணணும் எட்டு லக்ஷணங்களுடைய பிரம்மத்தை ஆழ்ந்து எண்ணி பழக வேண்டும் அதனுடைய பிரயோஜனம் சகாம பிரயோஜனம் நினைத்தது நடக்கும் தர்மமாக நினைப்போம் தர்மமாக தான் நினைப்போம் கண்டிப்பாக தர்மமாக நினைக்கிறது நடக்கும் ஏன்னா சத்தியகாம சத்தியசங்கல்பரூபமாக இருக்கிற பிரம்மத்தை தியானம் பண்றோம் ஆக அந்த பிரம்மனுடைய குணம் நமக்கும் வருகிறது ஆனா இதனுடைய மறைமுகமான பலன் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் அதுக்காக இப்படி சகாமமாக உபனிஷத் சொல்கிறது தைத்திரிய உபனிஷத்துல பார்க்கறோம் இல்லையா அன்ன பிரம்ம உபாசனை பண்ணினா அண்ணன் நிறைய கிடைக்கும் பிராண பிரிசு கிடைக்கும் உபாசன அதுக்கு தகுந்த பலன் ஸ்ரத்தா சக்தி எல்லாம் வளரும் விஜயானத்தை பிரம்மமா உபாசனை பண்ணினா விஜயானம் பிரம்ம சேத்வேத தஸ்மாகறீர பாப்மோ சர்வான் காமான் சமஸ்னு அவனுக்கும் வாழ்க்கையில் வேண்டிய விருப்பெல்லாம் நிறைவேறும் அங்கேயும் வந்துருக்கு ஆக எல்லாத்தையும் பிரம்மமா உபாசனை பண்றது அன்ன பிரம்மோபாசனா பிராண பிரம்மோபாசனா மனோபிரம்ம உபாசனா விஜான பிரம்மோபாசனா ஆனந்த பிரம்மோபாசனா அது சொல்லலை அதை சேர்த்துக்க வேண்டிதான் ஆனந்தோ பிரம்மே திவ்ய ஜானாத் ஆனந்த பிரம்மோபாசனா அது மாதிரிதான் இங்கேயும் தஹராகாசத்தை ஆலம்பரமாக கொண்டு சத்தியகாம சத்தியசங்கல்பிரம்மன உபாசனை பண்ணினா இந்த பலனெல்லாம் கிடைக்கும்ங்கிறதான் சொல்லிட்டுருக்கு அதை இந்த உபாசனையை புகழ்கிறது அந்த உபாசிய தேவத்தையினுடைய ஸ்வரூபத்தை சொல்லுகிறது உபாசிய தேவத்தையினுடைய மகிமையை சொல்லுகிறதுன்னு வகுப்பில் சென்ற வகுப்பில் பார்த்துருக்கோம் ஒரு ஒரு மந்திரமாக அர்த்தம் பார்க்குறோம் முதல் மந்திரம் ரெண்டாவது மந்திரம் பார்த்துட்டோம் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் நமக்கு வேண்டியதெல்லாம் நமக்குள்ளேயே நம்ம அனுபவிக்கலாம் ஆனா நம்ம வெளியில எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிருக்கோம் அனுர்தாபிதானத்துவம் அனுர்தாபிதானமாக இருக்கிறது அதாவது உலக விஷயங்கள்ல மனசு கோரத்துனால இந்த உண்மை மறைந்திருப்பது போல இருக்கிறது அதை கவனித்தால் அது புரியும் கவனிக்க வேண்டும் நம்ம அறியாமையினாலும் புறநோக்கு இங்கிலீஷ்ல சொன்னா இக்னரன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்டட்னஸ் இந்த இக்னரன்ஸும் எக்ஸ்ட்ரோவர்டட்னஸ் இருக்கிறதுனால தான் எல்லா ஆனந்த ஆனந்தம்னு வார்த்தையை உபயோகப்படுத்தல வேண்டியதெல்லாம் உள்ளேயே கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியலை அது பார்த்தோம் அது மாத்திரமில்லை நாம் யாரை பார்க்கணுன்னாலும் சரி உயிரோடு இருக்கிறவர்களை அமெரிக்காவில் இருந்தாலும் இங்கேயே கண்ணு முடினால் பார்க்கலாம் பார்க்கலாம் இல்லை இறந்து போனவர்களை பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் அடையலாம் ஆனால் என்னென்னா நமக்கு அது அந்த வாய்ப்பு இருந்தும் அது தெரியாமல் இருக்கிறோம் வரல வரல வரலேன்னு கவலைப்பட்டுருக்கோம் அவர் அமெரிக்காவில் இருக்கிற பையன் எப்போ வருவானோன்னு கவலைப்படுறோம் நீ கண்ண முடினால் இங்கேயே இப்போவே உனக்கு தெரியுமா நீ அவங்கூட கான்டாக்ட் வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நம்ம ஆகும் என்னுடைய சாரம் என்னன்னா ஒன்று மனசை ஒருமுகப்படுத்தணுங்கிறது ஒரு விஷயம் ஆனந்தத்தை புறத்தில் தேடாதே இந்த புதையல் ஓ உனக்கு உனக்குள்ளேயே இருக்குது எப்படி பூமிக்கடியில் இருக்கிற செல்வத்தை அறியாம அது மேலேயே நடந்துக்கிட்டு ஏழையா ஒருத்தன் இருக்கானோ அது மாதிரி தனக்குள்ளேயே இருக்கிற இந்த இறைவனை மெய்ப்பொருளை இன்பமே வடிவாகிய இறைவனை அறியாமல் எல்லோரும் இன்பத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்பமாக இருந்தும் இன்பம் தங்களுக்குள் இருந்தும் இன்பத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய கருத்து சொல்ல ஒன்று உறக்கத்தில் தினமும் நாம் இறைவனோடு ஒன்றுபடுகிறோம் ஆனால் இறைவனோடு நாம் ஒன்றுபடுகிறோம் என்ற அறிவை நாம் பெற்ற பெற்றோம் இல்லை அதை ஆராய்ச்சி பண்ணல அதனால என்ன பண்றோம் புறநோக்குடையவர்களாக இருக்கிறோம் துன்பம் கலந்த இன்பம் நிறைவை தராத இன்பம் இந்த அடிமைப்பட்ட இன்பம் அடிமைப்பட்ட எல்லாத்துக்கும் அடிமைப்பட்ட இன்பம் அனுபவிக்க வேண்டியிருக்கு ஆக துக்க மிஸ்ருதம் அதிருப்திகரத்துவம் பந்தகத்துவம் அனித்தியத்துவம் எல்லாம் இருக்கு அதுதான் விஷயம் அப்புறம் இன்னும் இதாக சொல்கிறது இந்த ஹிரதயத்திலேயே இருக்கிறதுனால அதை ஒரு வார்த்தை சொல்லுது சவா ஆத்மா சவா ஏஷ ஆத்மான்னா பார்த்தோம் ஒரு மந்திரத்தில் அதெல்லாம் மந்திரங்கள்லாம் ஞாபகம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அது ம சவா ஏஷ ஆத்மான்னு உடனே சங்கராச்சாரியார் நம்ம முதல் கண்டத்தில் அஞ்சாவது மந்திரத்தில் இருக்குது ஏஷ ஆத்மா பகத பாப்மா அப்படின்னு இருக்கு அதோட கனெக்ட் பண்ணுறார் ஏ சவை யஹ ஆத்மா பகத பாப்மா இகிருதா வைஷப்தேன தம் ஸ்மாரயத்தீங்கிறார் இந்த வாங்கிறது இருக்கு இல்லையா வை அது கிராமர் ரூல்னால் மாறும் வைங்கிறது வானு மாறி இருக்கு அக சவா ஏஷ ஆத்மா அபகத பாப்மா பாபமில்லாத பங்கள் நீங்கிய இந்த ஆத்மா ஏற்கனவே சொல்லப்பட்டது ஹிருதி தஸ்ய ஏதேவ நிருத்தம் ஹிருதி ஆத்மா இந்த ஆத்மா எங்கே இருக்கு ஹிருதயத்தில் இருக்கு சொல்ல போனால் இந்த அது நான் சொல்லவே இல்லை அந்த ஐக்கியத்தை சொல்லாமல் நான் சொல்லாமல் இப்படி சொல்லுகிறது ஹிருதி ஆத்மா நான்கிறது ஹிரதயத்தில் இருக்கிறேன் நான் சொன்னே நான் அப்படி தானே சொல்கிறோம் எல்லாரும் நம்ம கை வைக்கிற போது நான் நான் சொன்னேன் நான் பண்ணேன்ப்பா எல்லாரும் ஹிரதயத்தை தானே தொட்டுக்கிறோம் நான் பண்ணினேன் மூளைவா தொடுறோம் நான் நான் பண்ணினேன் அப்படின்னா சொல்கிறேன் எல்லாரும் என்னென்ன அந்த கை நேரம் இங்கே தான் போகுது நான் சொன்னேன் நாம் பண்ணினேன் நாம் பண்ணலை பண்ணலைனாலும் எப்பவும் கை இப்படி போகுது அந்த எக்ஸ்பிரஷன்லேயே பாடி லாங்குவேஜ்லே இப்படி தான் இருக்குது கை இப்படி தான் போகிறது நேரம் இங்கே தான் போகிறது தான் போகிறது அதனால் நான்கிறது எங்கே இருக்குன்னா நான்கிறது இங்கே உள்ளே இருக்கு நான்கிறது இதுவாக இல்லை இதுவே டெவலப்மெண்ட் தான் நான்கிறது இது இல்லை இதுக்குள்ளே இருக்கிறவன் உடலினுள் உறைபாவது ஆன்மா உடலினுள் உறைவது ஆன்மா உடலினுள் இருப்பவன் நான் ஐ ஹாவ் பாடி ஐம் நாட் பாடி உடலை உடையவனாக இருக்கிறேன் நான் உடல் அல்ல இந்த பல்புல, பல்புல பவர் இருக்கு கூட பவர் இருக்கு குறைச்சி பவர்லாம் இருக்கு ஆனால் எலக்ட்ரிசிட்டி எல்லாத்திலையும் இருக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படி புரிஞ்சுக்கணும் அது மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அந்த உணர்வுங்கிறது இங்கே பிரித்து பேசப்படுறது ஏன்னால் நம்ம எனக்கு உள்ள உணர்வு இருக்குது எனக்கு வெளியில் உணர்வு இல்லை அப்படின்னா நம்ம நினச்சின்னு இருக்கோம் உணர்வில் தான் நாம் இருக்கோங்கிறது கடைசி பாடம் அது அது மாதிரி எப்படி பல்பில் எலக்ட்ரிசிட்டி இருக்கோ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் பல்பு எப்படி எரியாதோ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் மைக்கு எப்படி ஒர்க் பண்ணாதோ அது மாதிரி உள்ளுக்குள்ள மின்சாரம் போல் ஒரு சாரம் இருக்குது அதுதான் ஆத்மா ஹிருதி தஸ்ய ஏத்ததேவ நிருப்தம் ஹிருதி ஆத்மா ஹிருதி ஃபுல் ஸ்டாப் அது வேற ஒரு புஸ்தகம் இருக்குது நிறைய புஸ்தகங்கள் இருக்குது இதுக்கு எந்த கமெண்ட்ரி எடுக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுன்னு இருக்கேன் ஒரு ஒரு கமெண்ட்ரிலையும் ஒரு ஒரு விஷயம் கிடைக்கிறது எல்லா கமெண்ட்ரியும் பார்த்து சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை பண்ணினா இன்னும் ஒர்க் பண்ணினா நிறைய விஷயங்கள் சொல்ல முந்திக்க முடியும் இருந்தாலும் பரவாயில்லை தயதேவ நிருத்தம் த ஏஷ விவக்சிதாத்மா ஹிருதி ஹுதய புண்டரீகே ஆகாசப்தேன அபிஹிதா இந்த சொல்ற ஆதிசங்கர் சொல்ற ஹிருதினா என்னர்த்தம் ஹிருதயம் ஹிருதம்ங்கிறது என்ன ஹிருதயுண்டே தாமரை போன்ற இதயத்தினுள் ஆகாசப்தேன அபிகிதா ஆகாஷம் என்ற சொல்லால் இந்த ஆத்மா குறிப்பிடப்பட்டது ஆத்மான பரமாத்மான்னு வச்சுக்கோங்க தப்பு இல்லை பரமாத்மா ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டும் பிரிக்க முடியாதபடி இருக்கிறது இன்னும் மற்ற ஸ்லோகங்கள்ல வரும் மந்திரங்கள்ல விளக்கங்கள் இன்னும் வரும் அருதி தசிய ஏத ஹிருதஸ்ய நிர்வசனம் அந்நிய தந்த ஹயத்தினுடைய ஏத்ததேவ நிருக்தம் நிருக்தம்னா என்னர்த்தம் டெரிவேஷன் எப்படி சொல்றதா தெரியல அந்த டெரிவேஷன் நிருக்தம்னா நிச்சயேன உத்தம் நிருக்தங்கிறது வேத அங்கங்களில் ஒன்று சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தா ஜோதிஷம் அப்படின்னு வேத அங்கங்கள் ஆறு அதுல ஒன்று நிருத்தம் நிருத்தம் எட்டிமாலஜியா இங்கிலீஷ்ல எட்டிமாலஜிங்கிறது வேற அது வந்து எட்டிமாலஜி தான் நான் நினைக்கிறேன் இருக்கட்டும் பரவாயில்ல நிருத்தம்னா டெரிவேஷன் இங்கிலீஷில் இன்னொன்று சொன்ன டெரிவேஷன் சப்தசாஸ்திரம் நிச்சய உத்தம் இது இந்த வேர்டுக்கு இந்த கான்டெக்ட்ல இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு நிருத்தம் இது ஒரு வியாக்கரண சம்பந்தப்பட்ட யாஸ்க நிருக்தம் நம்மள்கிட்ட ஒரு புத்தகம் இருக்கு யாஸ்க யாஸ்கரால் எழுதப்பட்ட நிருத்த சாஸ்திரம் தசிய ஏதேவ நிருத்தம் அந்த ஒரு தி இவன் ஹிருதயம்னாலே ஆத்மாங்கிறார் ஹிருதிங்கிறது ஏழாம் வேற்றுமை அர்த்தம் ஹிருதி அயம்னா என்ன அர்த்தம் ஹார்ட்டில் இருக்கிற இந்த ஹிருதம்ங்கிற பதத்துக்கே டெரி அழகா சொல்றது ஹிருதயம் தமிழில் இதயம்ங்கிறோம் சம்ஸ்கிருதத்துல ஹிருதி அயம் இது வந்து கிராமர்ல பாணினி கிராமர்ல கிடையாது பாணினி வியாக்கியானத்தில் இதெல்லாம் வராது இது வேதிக் டெரிவேஷன் இன்னும் வரப்போறது பாருங்கள் இன்னெல்லாம் வருது பாருங்கள் ஹிருதி அயம் இத்ததேவ நிருத்தம் சங்கராச்சிர ந அந்நிய ஏவகாரம் போட்டதுனால இதுதான்ப்பா இதுக்கு மீனிங் ஹிருதி அயம் இதுக்கு மீனிங் வேற மீனிங் கிடையாது அல்ல ஹிருதி அயம்னா என்ன அர்த்தம் இதயத்தில் இருக்கும் இவன் இதயத்தில் இருக்கும் இவன் இவன்னா எவன் ஜீவாத்மா நான் என்கிட்ட இன்னொருத்தர் யார் இருக்கா என் கூடவே பரமாத்மா அப்படின்னு அர்த்தம் தஸ்மாத் ஹிருதயம் எனவே ஹிருதயம் ஹிருதயத்தை வித்யா விபக்தி ஏகவச்சனம் ஹயத்தை அஹரஹர்வா ஏவம் வித் அஹரஹர்வான் தினந்தோறும் மலர்மிசை ஏகினான் அப்படின்னு திருக்குறளை சொல்லி யோவேத நிகிதம் குஹாயாம் அதுவேண்ட் இருந்தாலும் கூட அந்த பிரவிஷ்டங் கர்த்தாரமேதம் என்று வேதத்தில் இன்னொரு பகுதி சொல்கிறது சுவர்ணங் கர்மம் பரிவேத வேணம் இந்திராத்மான அந்த பிரவிஷ்டாஸ்தா ஜனும் சர்வாத்மா என்று தைத்திரிய ஆரணியத்தில் ஒரு போர்ஷனில் வருது முழுக்க முழுக்க வேதாந்த பாகம் இது கர்மகாண்டத்துக்குள்ளே வருது ய்ரம் பிஹோதாரோயை கம்பவீ சமசீன ஆமா ஜன அந்த பிரவிஷ்டர் ஒரு அழகான போர்ஷன் வருது தைத்திரியாரணத்தில் வருது திருநருவன் ஹயத்தை நர்த்தம் அந்த ஹாசத்தை பற்றுக்கோடாக கொண்டு மெய்பொருளை பரம்பொருளை தியானம் பண்ணுகிறானோ ஞாபகம் இங்கே சகுண பிரம்மன் ஒரு வியவஸ்தை இல்லாமல் சொல்லிருப்போம் ஈஸ்வரனை ஓட்டுக்கலாம் ஈஸ்வரனை தியானம் பண்ணுகிறானோ எப்போ தினந்தோறும் அகஹா அகஹா தினந்தோறும் ஏவம் வித்து ஏவம் வித்துன்னா இவ்வாறு அறிந்து தியானிக்கிறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும் ஸ்வர்க்கம் லோகமேதி ஸ்வர்க்கம்னு சொன்னால் சங்கராச்சாரியார் சொல்ற ஹிருதி அயம் ஆத்மா வர்த்ததை இது எஸ் மாத் தஸ்மாத் ஹிருதயம் ஹிருத நாம நிர்வச்சன பிரசித்தியா முதல்ல ஒரு சொல் சொல்லப்பட்டது ஹிரண்ய நிதி அனர்த்தாபி தானம் அதாவது புற நோக்கால் மறைக்கப்பட்ட தத்துவம் ஈஷா வாசிய பருஷத்தில் ஒரு மந்திரம் வருகிறது ஹிரண்மய சத்ய சத்யித்தம் முகம் தூஷன்ன பாவீணு சத்ய திருஷ்டே மரண காலத்தில் ஒருத்தன் பிரார்த்தனை பண்றான் அந்த சூரிய மண்டலத்தை தியானம் பண்றான் ஹிரண்மய பாத்திரேண சத்யசிய முகம் அபிஹித்தம் பொன்மயமான வட்டிலால் உண்மையின் முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது பொன்மயமான திறன்மையேன பாத்திரேன சத்தியசிய முகம் அபிகிதம் உண்மையானது தங்க பாத்திரத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது அதுக்கு என்ன அர்த்தம்னா நாம் உண்மையாகவே இருந்துட்டு என்ன பண்ணுறோம்னா பொய்யில் போய் உண்மையை தேடுறோம் ஆகையினால உபரிசி சொல்கிறது நமக்கு இந்த உலகம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு உலகம் ரொம்ப கவர்ச்சியா இருக்கு இந்திரிய விஷயங்கள்லாம் ரொம்ப நம்மை கவருகிறது ஹரந்தி பிரசபம் மனஹா ஆகையினால என்ன ஆகுதுதான் அந்த பிரகாசமா இருக்கிற சத்திய வஸ்துவ அது மறைச்சிருக்கான் பிரார்த்தனை பண்றான் மரண சமயத்துல இறைவா அந்த மறைப்பை நீக்குங்கிறான் தத்துவம் பூஷன் அப்பா விரணு இறைவா மறைப்பை நீக்குவாயாக இறைவனுக்கு அஞ்சு ஆற்றல் இருக்குங்கிறோம் ஒன்று இன்னொன்று காத்தல் இன்னொன்று அழித்தல் இன்னொன்று மறைத்தல் இன்னொன்று அருளல் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோதான அனுகிரகம் பஞ்சகிருத்திய பராயணாயை நமஹாங்கத்தில் போட்ட பஞ்சகிருத்திய பராயண ஸ்ரீலிங்கத்துல போட்ட பஞ்சகிருத்திய பாராயணா படைக்கிறார் நம்மளை காப்பாற்றுறார் நம்ம உடம்ப அழிக்கிறார் உயிரை படைக்கிறது உடலை படைக்கிறார் சொல்ல மாட்டோம் உடலை படைக்கிறார் உடலை காப்பாற்றுகிறார் உடலை அழிக்கிறார் உயிருக்கு உண்மை தெரியாதபடி மறைக்கிறார் பிறகு உயிருக்கு உண்மை தெரியும்படி அருள் புரிகிறார் திருஷ்டையே சத்திய தர்மாய திருஷ்டையே மம உண்மையை பார்க்க வேண்டும் என்று விரும்புகின்ற எனக்கு அந்த மறைப்பை நீக்கிய அருள் புரிவாயாக அழகான பிரார்த்தனை மரண சமயத்துல பண்றதா சொல்லிருக்கு ஈசா வாசி பரிஷம் இது பண்ணி பண்ணி அபியாசம் பண்ணி வச்சுக்கணும் சாகிற போது இது சொல்றதுக்கு மனசுல தோணணும் உயிர் உடம்புல இருந்து பிரியற போது அதுக்கெல்லாம் மந்திரங்கள்லாம் இருக்கு அது வந்து அந்த உயிர் போறவனே சொல்லணும் அப்படி சொல்ல முடியலன்னா பக்கத்துல இருக்கிறவன் கர்ண மந்திரம்னு அவன் சொல்லணும் அது கர்ண மந்திரம்னு பேர் இறக்கிற போது காதல ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அதுக்கு பேரு கர்ண மந்திரம் அப்படின்னு பேர் மந்திரம் எல்லாம் காதில தான விட அதுக்கு பேர் கர்ண மந்திரம் வேறு அந்த வலது காதல சொல்லுவாங்க உன் ஆயுள் பிராணனில் ஒடுங்கட்டும் பிராணன் அபானனில் ஒடுங்கட்டும் அபானன் வியானனில் ஒடுங்கட்டும் வியானன் உதானனில் ஒடுங்கட்டும் உதானன் சமானனில் ஒடுங்கட்டும் சமானம் மெய்ப்பொருளில் ஒடுங்கட்டும் அமைதி அடைவாய் இது வந்து உயிர் போறவனே மந்திரம் இந்த மனப்பாடு பண்ணி வச்சிருந்தான் போரும் அப்ப வந்து அந்த நேரம் வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கணும் வாழ்க்கை எதுக்கு தெரியுமோ சாகரத்துக்கு தயார்படுத்துறது சாகரத்துக்கு தயார்படுத்திக்கிறது தான் வாழ்க்கை சாகர போது சந்தோஷமா பாய் பாய் மரணத்துக்கு நம்மளை தயார் பண்ணி தானே ஆஹ தஸ்மாத்து எதுக்கு எது சொல்றாருனா ஆஹ ஹாம நிர்வச்சன பிரசித்தியாபி ஸ்வஹிருதயே ஆத்மா இது அவகந்தவியம் இத்தி அபிப்பிராய ஹயம்னா ஆத்மாவா உள்ளத்தில் உரைபவன் ஹயம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன உள்ளத்தில் உறையும் உணர்வு அல்லது உள்ளத்தில் உறையும் உயிர் அல்லது உள்ளத்தில் உரையும் உயிருக்கு உயிர் சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்று ஒரு அர்த்தம் இருக்கு உள்ளத்தில் உணர்வுன்னா அத்வைத்தம் உள்ளத்தில் உயிர்னா துவைத்தம் உள்ளத்தில் உயிருக்கு உயிர்னா விசிஷ்டா துவைத்தம் வித்தியாசம் இருக்கு நுணுக்கம் இருக்கு நான் அப்புறம் சொல்றேன் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டே தான் சொல்லணும் தஸ்மாத் ஹிருதயம் அகரஹர்வா அகரஹர்வா ஏவம் வித்து நான் இறைவனோட ஒடுங்குறேன்னு நினைக்கணுமா ஆழ்ந்த உறக்கத்தில் நான் தினந்தோறும் இறைவனோடு ஒன்றுபடுகிறேன் அப்படின்னு விழிப்பு நிலையில நினைக்கணும் தியானம் கண்ண மூடினு என்னென்ன நான் தினந்தோறும் ஆழ்ந்த உறக்கத்தில் இறைவனோடு நான் ஒன்றுபடுகிறேன் என்று தியானம் செய்ய வேண்டும் அப்படி தியானம் செஞ்சால் என்ன கிடைக்கும்னா நீ இறைவனை அடைவாய் அதுதான் அஹரஹர்வை பிரத்யகம் ஏவம் வித்து ஹிருதி அயமாத்மா இதி ஜானன்னு சொர்க்கம் லோகம் ஹார்தம் பிரம்ம உள்ளத்தில் உறையும் அந்த மெய்ப்பொருளை இறைவனை ஏத்தி பிரதிபத்தியது இதில் ஒரு இது போடுற ராதிசங்கர் இதை தெரிஞ்சிக்காதவனும் இறைவன்ட்டு தானே போறான் தெரிஞ்சுக்கிட்டவனும் இறைவன் தான் போறான் தெரியாதவனும் இறைவன்கிட்ட தானே போறான் உறக்கத்தில் இதுல என்ன வித்தியாசம் நானும் அநேவம் விதப்பி சுசுப்த காலே ஹார்தம் பிரம்ம பிரதிபத்தியத்தேவ இந்த ஞானம் இருக்கிறவனும் ஆழ்ந்த உறக்கத்தில் இறைவனோட ஒன்றுபடுகிறான் இந்த ஞானம் இல்லாதவனும் ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுபடுகிறான் என்ன வித்தியாசம்னா ஞானம்தான் வித்தியாசம் அதை விழிப்பு நிலையில எண்ணி பார்ப்பவன் விவேக்கி விழிப்பு நிலையில் எண்ணி பார்க்காதவன் அவிவேகி அவ்வளவுதான் உண்மை இது இருக்கு நான் அதுவாவே இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்காம இப்படி அலையிறேன் அப்படின்னு அர்த்தம் சதா சோமிய ததா சம்பா இத்தியுக்துவாத் எதி ஜானன்னு அஜானம்ஸ்ட சர்வோ ஜத்துகு சத்பிரமை அறிந்தாலும் அறியாட்டாலும் எல்லாரும் பிரம்மன் தாங்கிறார் ஆதிசங்கர் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியான் மாணிக்கவாஜர் ரொம்ப தெளிவா சொல்லிட்ட உன்னை அறியாதவர்கள் உள்ளத்திலும் நீ விளங்கி கொண்டிருக்கிறாய் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியான் சர்வோ ஜத்து சத்பிரம்மை ததாபி தத்துவமசீதி பிரதிபோதிதா இருந்த போதிலும் ஆசிரியரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டால்தான் அறியிறான் சதேவ நான்யோஸ்மி நான் உணர்வாக இருக்கிறேன் வேறல்ல என்று உணர்கிறான் ஆக ஏமேவ வித்வான் அவித்வான்ஸ் சுஷுப் எதிர்ப்பதே திவ்விதேவர்கோக்கமே இச்சுச்சத்தை தேகபாத்தைப்பி வித்யாஃபலியம் பாவித்துவதுஷாக விஷேஷா கொஞ்சம் அதிகமாக படிக்கிறேன் எனக்கு நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண் பிளான் பண்ணுறதுக்காக படிக்கிறேன் அதாவது இது உண்மையாக இருந்தாலும் விழிப்பு நிலையிலும் இந்த உண்மையை உணர்ந்திருப்பவன் தான் முக்கியம் இதை அழியல அத அதை தான் கீதையில அழகா சொல்லியிருக்கு ஆச்சரியவத் பஷதி கஷ்டி தேனம் ஆச்சரிய தசைவச்சான்யா நான் வந்து எங்கேயும் போவேண்டாம் எனக்கு ஒன்னும் புதுசா ஞானம் வரல என்ன வே கீதை படிச்சு வேதாந்தம் படிச்சு என்ன தெரிஞ்சுட்டேனா என்ன தெரிஞ்சுட்டேன்னா உன்ன முன்னால தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்டா என்ன முன்னால தெரியும் என்ன தப்பா புரிஞ்சின் இருந்தேன் சாஸ்திரம் படிச்சு என்ன சரியா புரிஞ்சுட்டு இருக்கேன் அவ்வளவு என்ன குறையானவனா புரிஞ்சுட்டேன் இப்ப என்ன நிறைவானவனா புரிஞ்சின்றிருக்கேன் பக்தியில சொன்னா நிறைவான மெய்ப்பொருளை சார்ந்து இருக்கிறேன்னு சொல்லணும் வேதா தத்துவ ஜானத்துல சொல்லணும்னா நிறைவாகவே இருக்கிறேன்னு சொல்லணும் ஆக ஆச்சரியவத் பசதி கஷ்டிதேனும்னா என்ன அர்த்தம் தெரிந்தையே தெரிந்து கொள்ளுறான்ப்பா தெரியாததை தெரிஞ்சுட்டா அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை தெரிஞ்சதையே தெரிஞ்சுக்கிறேன்னா நீ தெரிஞ்சதை தெரிஞ்சின்றியா தெரியாத தெரிஞ்சின்றியா தெரிஞ்சதை தெளிவா தெரிஞ்சின்றான் விஷயம் அந்த ஆச்சரியங்கிறது ரெண்டு அர்த்தம் வியப்புன்னு ஒரு அர்த்தம் அரிதுன்னு ஒரு அர்த்தம் தன்னை பற்றிய உண்மையை அரிதாக ஒருவன் அறிகிறான் தன்னை பற்றிய உண்மையை அறியும் பொழுது வியப்படைகிறான் நான் யாருன்னு எனக்கு புரிகிற போது வியப்படை ஆனந்தம் எனக்குள்ளேயே இருக்கு நானாகவே இருக்கேன் ரெண்டு அர்த்தம் ஆனந்தம் எனக்குள்ளேயே இருக்கு நானாய் ஆனந்தமா இருக்கேங்கிற போது எனக்கு வியப்பா இருக்கு என்ன வியப்பு இந்த உண்மை தெரியாம நான் எங்கெல்லாமோ தேடுறேனே பணத்திலையும் பதவியிலையும் உறவுகள்லையும் எங்கெல்லாமோ இன்பத்தை தேடுறேனே அப்படின்னு நமக்கே வியப்பா இதெல்லாம் வந்து மாயா விசித்திரம் அப்புறம் புரிகிறது அதான் இந்த மந்திரம் சொல்கிறது தஸ்மாத் ஹயம் அஹரஹர்வா ஏவம் இந்த இடத்துல ஸ்வர்கம் லோகம்னு சொன்னா தன்னுடைய ஸ்வரூபம் ஸ்வர்கலோகம்னா பிரம்ம லோகம் தேவேந்திரன் இருக்கிற லோகம் இல்லை இந்த என்ன ஹிருதயத்தில் இருக்கின்ற பிரம்மன்ன இறைவன் சொர்க்கம் லோகம் ஏத்தி உள்ளத்தில் இருக்கும் இறைவனை அடைகிறான் அடைகிறான் ஞாபகம் உணர்கிறான் அடுத்த என்னெல்லாம் பார்த்திருக்கோங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இது உலக புற நோக்கால் இது மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு அனுர்தாபி தானம் அப்படி சொன்னார் அப்புறம் ஹிரண்ய நிதி அப்படி சொன்னார் ஸ்துதி அதனால இது மறைக்கப்பட்டிருக்கு இதை பண்ணணும் இந்த உபாசனையின் முக்கியத்துவம் உபாசனையை புகழ்தல் இந்த உபாசிய மூர்த்தியினுடைய ஸ்வரூபம் ஹிருதயம் ஹிருதயத்துக்கு டெபனேஷன் ஹிருதயம் என்றால் என்ன ஹிருதி அயம் ஹிருதயம் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய விஷயம் அடுத்த மந்திரம் படிக்கலாம் அசயேஷ சம்பிரசா அமீராத் சமுய பரம் ஜோதிபேணி எஷ ஆச்சமயிரே नाम சம்ப அச்சரீராய अभिनिष्पद्यते ஏஷ ஆச்சமயிரேத்திரமண சத்தமிதி அேலும் மங்களோ ஸ்டைல் ஜாகன விஷயந்திரோம் ஜஹாதி அதாவது சம்பிரசா சொன்ன ஆழ்ந்த உரக்கத்துல தான் தானா இருக்கான உடலோடையும் உள்ளத்தோடையும் இணைத்து கொள்ளாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் தெளிவாக இருக்கிறான் யார் நம்ம எல்லாருமே ஒழிச்சாதான் நமக்கு வந்து கிளாரிட்டி இல்லை தெளிவா இருக்கு இப்ப தெளிவா இருக்கு இப்ப வந்து கொஞ்சம் கலங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுக்கு அதிகமா இருக்கு தமஸ் அதிகமா இருக்கு ரஜஸ் அதிகமா இருக்குலாம் சொல்றோம் ஆழ்ந்த உறக்கத்துல சாஸ்திரம் மலினசத்துவம் சொல்லிடுத்து தூக்கத்தை மலினசத்துவம்னா என்னன்னா அறியாமையும் இருக்கு ஆனந்தமும் இருக்கு அறியாமை தமோகுணம் ஆனந்தம் சத்வகுணம் ஆகையினால த தத்துவோதம் சொல்லுகிறது மலினசத்துவம் தூக்கத்தை வந்து மலினசத்துவம் சொல்லுணுன்னு சொல்லலை தமோகுணமும் இருக்கு சத்வகுணமும் இருக்கு ஆனந்தம் இருக்கிறதுனால சத்வகுணம் இருக்கு தமோகுணத்தினால அறியாமையும் இருக்கு இது நான் இடையில சொன்னேன் ஆனா இங்க உபநிஷம் என்ன சொல்லுகிறதுனா தெளிவா இருக்கு அங்க வந்து கன்ஃபியூஷன் கான்ஃபிளிக் ஒன்றும் கிடையாது முழிச்சாத்தான் கன்ஃபியூஷன் கான்ஃபிளிக் எல்லாம் தூக்கத்தில் க சொப்னம் வந்தால் சொப்னத்துலேயும் கன்ஃபியூஷன் கான்ஃப்ளிக் எல்லாம் வரலாம் ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் குழப்பமோ அப்புறம் வந்து என்னது நெருக்கடியோ ஒன்றும் வராது ஆகையினால அதுக்கு பேர் சம்பிரசாதான் சம்பிரசாதா பிரம்மனுக்கு ஒரு பேர் ஒரு பேர் ஹிரண்ய ஒரு லட்சணம் அனுர்தாபிதானம்ங்கிறது ஒரு லட்சணம் அனுர்தாபிதானம் பொய்யினால் மறைக்கப்பட்டிருப்பவன் பொய்யினால் மறைக்கப்பட்டிருப்பவன் அப்புறம் ஹிரண்ய நிதி பொற்புதையல் பொற்புதையல் பொன் புதையலை போன்று பொன் புதையல் எழுதிட்டு பொன் புதையல்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்க ஹிரண்ய நிதி சாஸ்திரத்தில் ஹிரண்யம்ங்கிறதுக்கே ஞானம்னு ஒரு அர்த்தம் ஹிரண்ய கர்ப்பன் இரண்ய கர்ப்பன்னு சொன்னா ஹிரண்யம்னா ஞானம்னு அர்த்தம் கர்ப்பம்னு அர்த்தம் உள்ளுக்குள்ளே தனக்குள்ளே அறிவை உடையவன் அப்படின்னு அர்த்தம் ஆம்னேஷியன் அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் ஹிரண்ய கர்ப்பன்னா ஆம்னி போட்டன்னா சர்வசக்திமான் ஆம்னேஷியன் சர்வஜன் இப்ப ஹிரண்ய அர்த்தம் அது என்ன பண்ணிவிட்டான்னா நம்ம ஊர் ஆளெல்லாம் எல்லோரும் நம்ம வாத்தியார்கிட்ட படிக்கிறதே இல்லை வெள்ளக்காரன் புஸ்தான் படிக்கிறான் அவன் இந்த ஊரில் வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க ஊரில் அதுக்கு பணம் கொடுக்குறாங்க இங்கே வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவங்க ஊரில் பணம் கொடுக்குறாங்க நம்ம ஊரில் ரிசர்ச் பண்ணுறேன்னு சொன்னால் நம்மக்கிட்ட பணம் கேட்பான் ஆகையினால அவங்க ஊரில் இருந்து இங்கே வந்து ரிசர்ச் பண்ணுறாரா அவர் ஹிரண்ய கர்ப்பன் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா டிக்ஷனரி எடுத்து பார்க்குறார் இரண்யம்னா கோல்டு கர்பானு சொன்னால் என்னது எக்கு முட்டை ஆக கோல்டு எக்கு இரண்டு கர்ப்பன்னா என்னென்ன கோல்டன் எக்கு அப்படின்னா இதை நம்மால் என்ன பண்ணால் தமிழும் இங்கிலீஷும் படித்தவன் பார்த்தான் வந்து இரண்ட கர்பன்னா கோல்டன் எக்கு அப்போ தமிழ் எப்படி பண்ணும் பொன்முட்டை இந்த ஃபெனாட்டிக்கை வந்து ஃபேன்னு போட்டு விசிறிங்கிறாங்க பாருங்கள் நாங்கள் அவங்க விசிறின்னா அவங்க ஃபேனுங்கிறத விசிறின்னு ஆகிவிட்டான் அது பேர் என்ன ஃபெனாட்டிக்குன்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேர் அதுதான் ஃபேன் அதை தான் என்ன ஃபெனாட்டிக்குங்கிறத வந்து ஃபுல்லாக சொல்லாமல் ஃபுல் ஃபார்மில் சொல்லாமல் ஃபேன்னு சொல்கிறது ஏன் உடனே தமிழில் மொழிபெயர்த்திட்டான் நாங்கள்லாம் வந்து ரஜினிகாந்த் விசிறிகள் அப்படி சொல்லணும் விசிறி ரசிகனா சொல்லலாம் பரவாயில்லை விசிறி நாங்கள்லாம் அவங்க விசிறி சாமியார் கூட விசிறியெல்லாம் இருக்காங்க சம்பிரசாதஹா சம்பிரசாதஹாங்கிறது பிரம்மனுக்கு ஒரு பேர் ஹிரதயம் அமிர்தாபிதானம் இரண்யநிதி ஹிருதயம் அப்புறம் சம்பிரசாதஹா சம்பிரசாதஹா ஏஷகா சம்பிரசாதஹா இந்த ஆத்மாவுக்கு பேர் சம்பிரசாதா ஆத்மா புல்லிங்கம் அதனால் ஹிருதி அயம் கிருதம் அயம் கிருதம் புல்லிங்கம் அதனால ஹிருதி அயம் ஹுதயம் ஹிரண்யி அனுதாபி தானா எல்லாம் ஆத்மாவோட சேருது ஆத்மாவுக்கு விசேஷணம் ஆத்மாவுக்கு விசேஷணம் ஆத்மாவுக்கு லக்ஷணம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்புறம் ஏஷா சம்பிரசாத அஸ்மாத்து சரீராத்து சமுத்ய ரொம்ப அழகான மந்திரம் எல்லா மந்திரமும் நல்லா தான் இருக்கு இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கு அஸ்மாத்து ஷரீராத்து சமுத்தாய இந்த உண்மையை உணர்ந்த பிறகு உடல் பற்றை விடுவிடுகிறான் விடுகிறான் ஆத்மாவை உணர்ந்தவன் உடல் பற்றை விடுகிறான் அஸ்மாத்து ஷரீராத்து சம் உத்தாய இந்த உண்மையை உணர்ந்த பிறகு தன்னை சம்ப்ரசாதமாக அறிந்த பிறகு இந்த உடலிலிருந்து சரீராத்துனா என்ன அர்த்தம் சமுத்தாயங்கிறது சங்கராச்சார் சொல்றார் ஷரீர ஆத்ம பாவனாம் பரித்தஜலை நான் என்னும் எண்ணத்திலிருந்து விடுபட்டு உடலை நான் கருதுற மனசனோபாவத்திலிருந்து விடுபட்டு சமுத்தாய சமுத்தாய் வேற சொல்றார் உட்காந்துருக்கிற சீட்லேருந்து எந்திரிக்கிற மாதிரி இல்லை அப்படி சொல்கிறார் ந தூ ஆசனாதிப சமுத்தாய ஈக யுக்தம் ஸ்வேனரூபேண இத்தி விசேஷனாத் மந்திரத்தில் இருக்குது ஸ்வேனரூபேணுன்னு வருதான் ஆகையினால இத்தி விசேஷனாத்து ஆசனத்துலேருந்து இது பண்ணலை ஸ்வேனரூபேணேனரூபேண நகி அந்நா உத்தாயம் சம்பத்தவ்யம் சமுத்தாய் சமயக்கு உத்தாயன்னு அர்த்தம் எழுந்துன்னு அர்த்தம் சங்கராச்சாரிய சொல்ல எழுந்துன்னு இங்க அர்த்தம் இல்ல சமய பரித்திய விட்டுங்கற இந்த சட்டிலிட்டு தான் ஆதிசங்கரோட மகிமை உடம்ப விட்டு அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பரஞ்சியோதி போட்டிருக்கா தலைக்கு மேலே ஜோதி போச்சு எங்கள் குருநாதருக்கு நீ பாத்தியாங்கிறான் பக்கத்தில் இவன் வந்து எனக்கு தெரியலையேன்னு அதுக்கெல்லாம் ஒரு பக்குவம் வேணுங்கிறான் அப்போ அவன் ரொம்ப வருத்தப்படுறான் உன்னை காட்டில் நான் ரொம்ப வருஷமாக வந்துட்ருக்கேன் உனக்கு தெரியுது எனக்கு தெரியலையிடா அப்படிங்குறான் அதுக்கு நான் பண்ண புண்ணியம் அது அப்படிங்கிற அங்கே சண்டை வந்து நீ பொய் சொல்கிறியா உண்மை சொல்கிறியா ஏன்னா எங்கெனுக்கு தெரியலேங்கிறான் சொல்கிறான் எனக்கு தெரியுது எங்கள் குருநாதக்கு தலைக்கு மேலே பார்த்தியாக ஒரு ரவுண்டு சுற்றுறதுன்னா தெரியல அப்புறம் என்ன பண்ணுறது அவன் வார்த்தையை அது வார்த்தையில் ஸ்ரத்த வைக்கிறதா வேண்டாமா சந்தேகம் வருது அது நல்லா ஸ்ரத்த வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உடனே இதை சொல்லி அதெல்லாம் வந்து புஸ்தகத்தில் போட்டு அப்புறம் வந்து அவருக்கு அப்படி இருந்து தான் இப்படி இருந்து தான் நமக்கு தான் அதெல்லாம் இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு இருக்குது இல்லாட்டால் கூட இருக்குதுன்னு கதையெல்லாம் விடுறது நிறைய வரும் நகி அந்நகா உத்தாய ஸ்வரூபம் சம்பத்தவியம்ங்கிறார் எதுல இருந்தும் விடுபட வேண்டியது இல்லை விட வேண்டியதுதான் ஆதிசங்கர் பற்றை விடு ஒன்னை அச்சீவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு முதல் வகுப்பில் சொன்னேன் ஞாபகம் இருக்கோ அதாவது நான் ஒரு சிற்றுயிர் நான் இறை அனுபவம் பெறணும் ஞாபகம் இருக்கோ நான் சொன்னது ஐ வாண்ட் ரியலைஸ் காட் நான் கடவுளை அனுபவிக்க வேண்டும் அந்நாள் என்னாலோ நான் பாபி மகா பாபி எனக்கு என்னைக்கு அது கிடைக்க போறதோ தெரியல அவங்களுக்குலாம் கிடைச்சது அந்த மகானுக்கு கிடைச்சது இந்த மகானுக்கு கிடைச்சது நமக்கு எங்கே கிடைக்க போகிறது ரொம்ப நல்லதான் ஆனால் என்ன சொல்கிறான் நான் ஏங்கிகிட்டே இருக்கான் நான் கடவுளை அனுபவிக்கணுங்கிறேன் சாஸ்திரம் என்ன சொல்கிறது நீ கடவுள்தான் தற்காலிகமாக மனுஷிய அனுபவத்தை அனுபவிச்சுட்டுருக்கேன் நீ மனுஷ அனுபவத்தை விடு போர் காட்ரியலைலாம் வேண்டாம் காடு தான் ஹியூமன் ஃபார்மை இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஆகையினால் நீ காட் ஆக முடியாது நீ காடாகத்தான் இருக்க நீ கடவுளாகத்தான் இருக்க நீ கடவுளாக முடியாது கடவுளை அடையவும் முடியாது நீ கடவுளாகவும் முடியாது நீ கடவுளாகத்தான் இருக்கிறாய் நீ தற்காலிகமாக மனித வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பதே உண்மை ஒருவேளை நீ கடவுளை அடைந்தாலும் மீண்டும் கடவுளை கடவுளை விட்டு பிரிய மாட்டாய் என்பதற்கு என்ன ஆதாரம் என்ன உறுதி ஒருவேளை நான் கடவுளை அடைகிறேன்னே வச்சுப்போம் கடவுளை அடைஞ்சா கடவுளை விட்டு நான் பிரியமாட்டேங்கிறதுக்கு என்ன உறுதி ஏன் நான் இப்ப பிரிஞ்சேன் அப்ப திரும்பவும் வந்துருக்குமா பிரிய மாட்டேனா ஆகியனால கடவுளை விட்டு பிரிய முடியாது பிரணசியது பிரிஞ்ச மாதிரி சேர்ந்த மாதிரி ஒரு தோற்றமே தவிர பிரியவும் முடியாது ஹானோபாதான நிர்முக்தாயை நமஹா ஹானோபாதான நெர்முக்தாயை நமஹா ஹானம்னா என்ன விடுது உபாதானம்ன என்ன எடுத்துக்கிறது லட்சேயர் லலிதா திரிஷதி ஹேயோபாதேய வர்ஜிதா ஜெய் நமங்கிறது லலிதா சஹசிரநாமம் ஆக இதெல்லாம் பண்ணிட்டு இந்த உடம்புல இருந்து விடுபட்டு பரஞ்சோதி பரமாத்மலட்சணம் விஜப்திஸ்வரூபம் ஜோதிருபத்திய சங்கராச்சரேசுரர் நிலையை அடைந்து இந்த மந்திரத்தை நல்லா கவனிச்சுன்னே இருக்கணும் யம்பிரசாத அஸ்மத்து சமுத்ய பரஞ்சோதிஹி உபசம்பத்திய பரஞ்சோதிஹி உபசம்பத்திய உடன அர்த்தம் அறிவே வடிவான பரஞ்சோதியோடு இணைந்து அபிசம்பத்திய சங்கராச்சாரியர் அது அபிசம்பத்தியனா இதுவும் அடையறது இல்லைங்கிறார் இது ரொம்ப முக்கியமான வியாக்கியானங்கள் இந்த பகுதியில அபிசம்பத்தியாக்க அர்த்தனம் உடனே சொல்றாரு ஏன்னா இதெல்லாம் பிரம்மசூத்திரத்துல விசாரத்துக்கு வருகிறது ஆகையனால உபசம்பத்தியம் உபகம்ய எல்லா வேர்டுக்கும் ரொம்ப அழகா சொல்ற சுவாஸ்தம் உபகம்யம் தனது உண்மை ஸ்வரூபத்தை உணர்ந்து ஆத்மீன ரூபேன அபிநிஷ்பத்தியதே அறியாமையினால உடம்பையே நான் நினைச்சுட்டு இருந்தேன் என்னன்னா அறிவால என்னுடைய ஸ்வரூபத்தையே நான் இந்த இடத்துல ஜீவ இது ஜீவபிரம்ம ஐக்கியம் தெளிவா ஜீவபிரம்ம ஐக்கியம் இங்க சொல்லப்படுகிறது ஸ்வேன ரூபேன அசரரிதாகி ஆத்மநகாஸ்வரூபம் இந்த கமெண்ட்ரி ரொம்ப விசேஷமா இருக்கு ஆதிசங்கரருடைய விளக்கம் ரொம்ப அத்தமா இருக்கு அசரீரத்தாகி ஆத்மநகா ஸ்வரூபம் அப்படிங்கிற இதெல்லாம் என்ன சொல்லணும் தனியா இதெல்லாம் குறிப்பிடணும் ஆதிசங்கரருடைய அத்தமான வார்த்தை அசரீரதாஹி ஆத்மன ஸ்வரூபம் ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் வடிவமற்றதன்றோ அப்படிங்கிற அசரீரதா வார்த்தையை உபயோகப்படுத்துற அஸ்வேன ரூபேண அபிநிஷ்பேஷ ஆத்மா இஹ உச்சிஷ் சொல்றாராம் இதுவே ஆத்மா இதுவே பரமாத்மா பரமாத்மாவும் ஜீவாத்மாவையும் பிரிக்க முடியாது இந்த இடத்துல நீங்கள் சிலதெல்லாம் புரிஞ்சுக்கணும் துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அத்வைத்தம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஏதோ தேவையில்லாதுன்னு நினச்சிக்காய்ங்க வேல்யூஸ் எல்லாம் தேவை ரிச்சுவல்ஸ் எல்லாம் தேவை அதே மாதிரி விஷ்டமும் தேவை எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அதாவது கடவுள் வேறே நான் வேறேன்னு வெளியில் இருக்கார்னு நினைக்கணும் வைகுண்டத்தில் இருக்கார் பரமபதத்தில் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறது கடவுளை இந்த உடம்புக்கு உயிருக்கு வேறாக நினைக்கிறது பொண்ண போகிறோம் உயிருக்கு வேறாக இறைவன் இருக்கிறார் என்பது துவைத்த மதம் உயிராக இருக்கிறார் என்பது விசிஷ்டா மற்ற மதங்கள் பெரும்பாலான சைவ சித்தாந்தம் எல்லாம் அதுதான் அதுக்கு பேர் பேதாபேதவாதம்னு பேர் உயிருக்கு வேறாக இறைவன் இருக்கிறார் உயிர் வேறு இறைவன் வேறு இது துவைத்த மதம் ஜீவகா ஈஸ்வராத் பின்னகா ஜீவகா ஈஸ்வராத் பின்னகா ஜீவன் ஈஸ்வரனுக்கு வேறானவன் அப்படிங்கிறது துவைத்த மதம் ஈஸ்வரன் ஜீவன்லயே இருக்கார் ஜீவனை விட்டு பிரியாம இருக்கார் ஆனா ஜீவன் இல்லை இது வந்து பேதாபேதவாதம்னு பேர் இறைவனை விட்டு உயிர் இல்லை ஆனால் இறைவன் உயிர் இல்லை உயிர் வேறு இறைவன் வேறு துவைத்தம் உயிரில் உறைபவனாக உயிருக்கு உயிராக இறைவன் இருக்கிறார் இது விசிஷ்டா உயிருமல்ல உயிருக்கு உயிரும் அல்ல இறைவனும் உயிரும் உண்மையில் உணர்வே என்பது அத்வைத்தம் நான் நிறைய வகுப்பில் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் அலை வேறு கடல் வேறு என்பது துவைத்தம் கடலின் அம்சமாக அலைகள் இருக்கின்றன என்பது விசிஷ்டா துவைத்தம் அலை கடலுக்கு அந்நியமாக இல்லை ஆனால் கடல் அலை இல்லை அப்படி சொல்லணும் அப்புறம் கடலும் அலையும் தண்ணீர் தானே என்பது அத்வைத்தம் திருஷ்டுறு கடல் வேறு என்பது துவைத்த மதம் உதாரணம் போன்றது அலை வேறு கடல் வேறு என்பது போன்றது துவைத்த மதம் கடலுக்கு அந்நியமாக அலைகள் இல்லை அலைகள் கடல் இல்லை என்பது போன்றது விசிஷ்டா துவைத்தம் கடலும் அலைகளும் தண்ணீருக்கு அந்நியமாக இல்லை தண்ணீர் தான் அலைகளாகவும் கடலாகவும் என்பது அத்வைத சித்தாந்தம் போன்றது அது போன்றது அத்வைத்த சித்தாந்தம் ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற ஈஸ்வரனுக்கு வேறாக ஜீவன் இல்லை ஆனால் ஜீவன் ஈஸ்வரன் ஜீவனும் ஒன்று இல்லை ஆனால் வந்து அபேதவாதம்ங்கிறது ஜீவனும் ஈஸ்வரனும் அடிப்படையில் ஒன்று இந்த மந்திரம் அதை சொல்லுகிறது ஆக தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கலாம் உவாச்ச ஒரு சொல்ற அமிர்தம் அதுவே அமிர்தம் அதுவே அபயம் அது அழியாதது அது அச்சமல்லாதது மகா வாக்கியம் இந்த ஆத்மாவே பிரம்மம் என்று சொல்லி இருக்கிறது ஆகவே இந்த நாலாவது மந்திரம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அசயேஷ சம்பிரசாதோஸ்மாக சரீராத் சமுத்தாய பரம் ஜோதிருபம் ரூபேபிஷ்பே திஹவு வாச்சமயிர அடுத்தது இன்னொரு டாபிக் ஆரம்பிக்கிறது தியவா ஏதாச்சும் நாம சத்ம் அன்தாபிதானம் ஹயம் இப்ப சத்யம் இந்த ப்ரஹத்துக்கு பேரு சத்ம் சத்தியத்துக்கு ஒரு டெரிவேஷன் சொல்லப்படுறார் அடுத்த மந்திரத்தில் சத்தியம்னா என்ன சூனுக்கு மூணு பொருள் சொல்ல போறார் மூணு அர்த்தம் சொல்ல போறார் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஹரி ஓம் ஓம் அப்பியாய்துமங்காணி च ब्रह्म வாக்ோத்திரோமிஷம் மாஹம் மாமாத் அனராக்கணம் மே அஸ் தாத்மர உபரிஷுர்மாய சூரி ஓ ஆதிநாமி